நாங்கள் சென்ற போதுலும் அவர்கள் எங்களிடம் வேதனை செய்யப்பட்ட இந்த சமூக மக்களிடம் நீங்கள் அழுதவர்களாகவே நுழையுங்கள் அழுபவர்களாக நீங்கள் இல்லை என்றால் அதில் நுழையாதீர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாமல் என்று நபிசல்லி முஸ்லிம் இரண்டு ஒன்பது மூன்று மூன்று மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நபி செல்லாஹி செல்லம் அவர்கள் ஹெஜர் என்ற பகுதியை அடைந்த போது தங்களுக்கு தாங்களே இழைத்துக் கொண்டவர்களுக்கு அவர்களின் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் அழுதவர்களாகவே தவிர நுழையாதீர்கள் என்று நபி சொல்லுங்க வல்லம் அவர்கள் கூறிவிட்டு துணியால் தங்கள் தலையை நபிசல்லும் அவர்கள் மூடிக்கொண்டார்கள் அந்த அழிவு பகுதியை கடக்கும் வரை தங்கள் நடையை தீவிரப்படுத்தினார்கள்